ஸ்ரீ குருபோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஷண்ணவதி தர்ப்பணமுறையை பார்த்துனு வரோம் அதில் முதலில் வரக்கூடியதான புண்ணியகாலம் அமாவாஸ்யா புண்ணியகாலம் அதாவது தரிசிர காலம் அதிலிருந்துதான் நமக்கு இந்த தர்ப்பணங்கள் ஆரம்பமாகுது தர்மசாஸ்திரமே அமாவாசையிலிருந்து தான் நமக்கு பித்காரியங்களை ஆரம்பித்து காண்பிக்கிறது அனைத்து தர்மசாஸ்திர கிரந்தங்களுமே ஆரம்பம் தரிசஸ்ராத்தம் என்றுதான் ஆரம்பிக்கிறது ஏன்னா இந்த தரிசஸ்ராத்தம்னு சொல்லக்கூடியதான அமாவாசியா அன்னைக்கு நாம் பண்ணக்கூடியதான அந்த தர்ப்பணம்தான் பிரகிருதி அந்த ஸ்ராத்தம் தான் பிரகிருத்தின்னு பேர் அது வருடத்தில் பன்னெண்டு வரும் அதிக வந்தால் பதிமூன்றாவதாக ஒரு அமாவாசியா வரும் அதைக்கும் சேர்த்து செய்துட வேண்டியது தான் தர்ப்பணம் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு இதில் எந்த சந்தேகமும் வராது ஸ்ராத்தம்னு வர்றபோது அமாவாசியா அன்றைக்கு பிரத்யாப்திக ஸ்ராத்த காலமாக இருந்தால் ஒரே மாதத்தில் இரண்டு அமாவாசை வந்தால் எதில் ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரே மாதத்தில் இரண்டு திதிகள் வந்தால் சௌரமானத்தை அனுஷ்டிப்பவர்கள் அதாவது ஸ்மார்த்தர்கள் இரண்டாவதாக வரக்கூடியதான திதியில் பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தை பண்ணணும் இது ஒரே கட்டுப்பாடு தான் இதில் மாறுதலே கிடையாது பஞ்சாங்கத்திலேயே ஒரே மாதத்தில் இரண்டு திதிகள் வந்தால் முதல்ல வரக்கூடியதான திதிக்கு சூன்ய திதி என்று போட்டிருப்பா பார்க்கலாம் சூன்ய தித்தின்னு போட்டிருந்தால் அதே திதி திரும்பவும் வருது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதத்தில் அதுபோல் தான் இந்த அமாவாசைக்கும் உள்ள கட்டுப்பாடு சாந்திரமானப்படி அனுஷ்டிப்பவர்கள் அவர்களுக்கு இந்த சூன்ய திதி என்பதே கிடையாது ஏன்னா சந்திரனை அனுசரித்து பார்க்கும் பொழுது மாதத்திற்கு ஒரு திதி என்று வரிசையாக வந்துண்டே இருக்கும் ஒரு மாசத்தில் இரண்டு திதிகள் என்று சாந்திரமானப்படி வரவே வராது இந்த அதிக மாதம் என்பது எப்போ வருதோ அப்போதான் அதிகப்படியாக ஒரு திதி வரும் அப்போது இந்த அதிகப்படியாக ஒரே மாதத்தில் இரண்டு திதிகள் வந்தால் சாந்திரமானப்படி உள்ளவர்கள் இரண்டு வித இரண்டு தடவை ஸ்ராத்தத்தை செய்யணும் இப்போ உதாரணத்திற்கு இப்போது நடந்துகிட்டு இருக்கிற இந்த புரட்டாசி மாதத்தில் இரண்டு அமாவாசையாக வருது அதனால் இதற்கு அதிக மாதம் அல்லது மல மாசம்னு சொல்கிறோம் இந்த அமாவாசையே ஸ்ராத்த திதியாக இருந்தால் சாந்திரமானத்தை அனுஷ்டிப்பவர்கள் இரண்டு தடவை செய்யணும் ஸ்ராத்தத்தை முதல்ல வரக்கூடியதான அமாவாசையிலும் பண்ணணும் இரண்டாவதாக வரக்கூடியதான அமாவாசையிலும் அதை செய்யணும் இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற போது தோ மாசோ ஏகநாமௌரே எதி தத்தாத்தியே தேவகாரியாணி பித்திருக்காரியாணிச்ச உபயோகோ அப்படின்னு காண்பிச்சிருக்கு ஆகையினாலே ஒரே மாதத்தில் இரண்டு திதிகள் வந்தால் இரண்டு திதிகளிலுமே ஸ்ராத்தம் செய்யணும் சாந்திரமானப்படி உள்ளவர்கள் அதிக மாதம் வந்தால் சௌரமானப்படி முதலில் சூன்ய தித்தின்னு எடுத்து நுடனும் இரண்டாவதாக வரக்கூடிய திதியில் ஸ்ராத்தம் பண்ணணும் ஆனால் இந்த அமாவாசை எண்ணிக்கை இரண்டிலுமே செய்துட வேண்டியதா ஏன்னா பித்காரியாணிச்ச உபயோகோ என்று காண்பிச்சிருப்பதனாலே இரண்டு அமாவாசையிலுமே தர்ப்பணத்தை செய்துட வேண்டியது அபராண்ண காலத்தில் அந்த திச்சி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அமாவாஸ்யா அபராண்ணத்தில் வருவதற்கு முன்னாடியே அதாவது முதல் நாளைக்கும் அமாவாசையாக இருக்குது மறுநாளைக்கும் அமாவாசையாக இருக்குன்னா முதல் நாளைக்கே தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது கூடாது அப்படி செய்தால் ஆயுஷ் போயிடும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதற்கு பூதவித்தானு பேர் தர்மசாஸ்திரத்தில் முதல் நாளைக்கும் அமாவாஸ்யா இருக்கு மறுநாளைக்கும் அமாவாஸ்யா இருக்குது அபராண்ணத்தில் முதல் நாளைக்கு அமாவாசியா இல்லை மறுநாளைக்கு அபராண்ணத்தில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பார்த்து தான் நமக்கு நிர்ணயம் செய்து கொடுத்துருப்பா பஞ்சாங்கத்தை அதை பார்த்து செய்யணும் அபராண்ண காலத்தில் அமாவாஸ்யா இல்லாத போது அதை செய்யக்கூடாது பூதவித்தாம் அமாவாஸ்யாம் மோஹாத்து அஜானதோபிவா ஸ்ராத்த கர்மணி ஏ குறியுகோ தேஷாம் ஆயுஷ்பிரஹீயதே அப்படின்னு அவர்களுக்கு ஆயுஷு போயிடும் இரண்டாவது நோய் வந்து இறக்க நேரிடும் வியாதி வந்து இறக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால அந்த தரிசஸ்ராத்த காலத்தில் அதை செய்யணும் அப்படி ஜாகிரதையாக பார்த்து செய்யணும் தரிசஸ்ராத்தம்னு பஞ்சாங்கத்தில் என்றைக்கு போட்டிருக்குன்னு பார்த்து அன்றைக்கு இந்த அமாவாசையை பண்ணணும் இந்த அமாவாஸ்யா யாரை உத்தேசித்து பண்ணணும் அப்படின்னா வர்க்கத்வய பிதற்களையும் உத்தேசித்து செய்யணும் இதில் இந்த சண்ணவத்தின்னு சொல்கிறோமே இந்த தொண்ணூற்றி ஆறில் ஒரு சிலதில் மாறுபடுறது அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் அதே போல் இந்த அமாவாஸ்யா அன்னிக்கே புண்ணிய காலங்கள் அதிகப்படியாக சேரும் பொதுவாக சில புண்ணிய காலங்களில் ஒரு தர்ப்பணம் ஒரு புண்ணிய காலம் இரண்டு புண்ணிய காலம் மூன்று புண்ணிய காலம் நான்கு புண்ணிய காலம் கூட சேரும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படி வர்றபோது எவ்வளவு தர்ப்பணம் பண்ணணும் எதை முதலில் செய்யணும் என்பதை விரிவாக நாம் பார்ப்போம் இந்த அமாவாஸ்யா அன்னைக்கு இந்த அமாவாஸ்யா தர்ப்பணத்திற்கு நித்தியம்னு பேர் இந்த சண்ணவதியவே நித்தியம் நைமித்திகம் அப்படின்னு பிரிச்சிருக்கா பொதுவாக தர்மசாஸ்திரத்தில் நித்தியம் நைமித்திகம்னு இரண்டு விதமாக பிரிச்சுருக்கா இந்த தொண்ணூற்றி ஆறுமே நித்தியம்தான் அதில் மாறுதல் அதாவது கட்டாயம் செய்தாகனும் அப்படின்னு இருந்தால் நித்தியம்னு பேர் இதற்கு நியத்த நித்தியம் அநியத நித்தியம் அப்படின்னா தர்மசாஸ்திரத்திலே உட்பிரிவுகள் நிறையா இருக்குது அதெல்லாம் நாம் ஓரளவுக்கு தான் மனதில் வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால வாத்தியார்கள்ட்ட நாம் கேட்டு தீர்மானிச்சுக்கணும் பஞ்சாங்கத்திலேயே காமிச்சிருப்பான் இன்றைக்கு என்ன புண்ணிய காலம் அப்படின்னு காண்பிச்சுருப்பாள் வருட ஆரம்பத்தில் நாம் பஞ்சாங்கத்தை பார்த்து இந்த சண்ணவதி என்னென்னைக்கு வருதுன்னு நாம் அதை பண்ணி வச்சுக்கணும் ஒட்டு போகாமல் செய்கிறது அப்படின்னு செய்து கொண்டு அப்படி அமாவாஸ்யா அன்னைக்கு நாம் செய்யக்கூடியதான தரிசஸ்ராத்தத்தில் வர்க்கத்வஜ பித்தர்களை உத்தேசித்து நாம் பண்ணுறோம் வர்க்கத்வஜ பிதர்களுக்கும் தர்ப்பணம் செய்துடணும் அதாவது முதல்ல பித்ருவர்க்கம் பித்ருபிதாமக பிரபிதாமகர்கள் தாயார் இருந்தால் அவர்களுக்கு முன்னாடி உள்ள மூணு தலைமுறையை சொல்லிக்கணும் அதேபோல் மாதாமக வர்க்கம் தாயாருடைய தகப்பனார் முதற் கொண்டு தலைமுறை தாயாருடைய தாயார் முதற்கொண்டு மூன்று தலைமுறை அப்படின்னு இதற்குத்தான் வர்க்கத்வய பிதர்கள் அப்படின்னு பேர் இவர்களை உத்தேசித்து நாம் தரிசஸ்ராத்தத்தை பண்ணணும் இது அமாவாசியா அன்னைக்கு நாம் செய்யக்கூடியதான தரிசஸ்ராத்த நியமங்கள் இதுதான் ஆரம்பம் இந்த சன்னவதிகளுக்கும் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களுக்கும் ஆரம்பம் இது இது பன்னெண்டு வரும் அல்லது பதிமூணு வரும் இரண்டாவது யுகாதி என்று சொல்லக்கூடியதான புண்ணிய காலம் அதை இரண்டாவதாக தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அமாவாஸ்யா அடுத்தது யுகாதி காலம் முன்ன பின்ன மாறி வரும் அது காலம் வேறு வரிசைன்னு பார்க்கும்பொழுது இது முன்ன பின்ன மாறி வரும் அதை நாம் பஞ்சாங்கத்தை பார்த்து தீர்மானித்து வச்சுக்கணும் இரண்டாவதாக வரக்கூடியது யுகாதி புண்ணிய காலம் அப்படின்னு அது வருடத்தில் நான்கு வரும் அது எந்த காலத்தில் வருது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்